அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இறைவனுடைய ஆறாவது இலக்கணம் இந்த ஆறாவது குரட்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிற இலக்கணம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொறிகள் ஐந்தின் வாயிலாகச் செல்லக்கூடிய அவாவை மெய்யறிவால் யாண்டம் அவித்தவன் அழித்தவன் அர்த்தம் இல்லை பொறிவாயில்கள் நன்கு செயல்பட வேண்டும் அது சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு குரலை மேற்கோள் காட்டின ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அதாவது ஒரு பிறப்பில் இந்த மனித உடம்பில் வாழ்கிற போது உயிரானது ஐம்பொறிகளையும் ஆம மாதிரின்னா ஆமை மாதிரிங்கிற அர்த்தத்தில் தலையையும் நாலு காலையும் ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கிற மாதிரி இந்த அறிவுங்கிற ஓட்டுக்குள்ளே ஐம்பொறிகளையும் உள்ளே அடக்கணும்னு அர்த்தம் அப்படி செய்கிறத்துக்கு நாம் சக்தியை பெற்றுவிட்டோமே ஆனால் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலை அதை ஜாக்கிரதையாக பண்ணணும் அதாவது அழுத்தமும் கூடாது அதாவது சப்ரெஷன் ரெண்டு இருக்கு அழுத்தி மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்சால் அது ஒரு வகையான துன்பத்த பிரச்சனையே உண்டு பண்ணோம் வெளிப்படுத்தினா அதுவும் சமூகத்தினுடைய சீர்கேட்டுக்கு காரணமாயிடும் ஆனால் இந்த புலநடக்கங்கிறத மிக ஜாகிரதையாக நாம் கையாள வேண்டி இருக்கிறது வற்புறுத்தலோடு அதை கடைபிடிக்கக்கூடாது அதே சமயம் சமூகத்தினுடைய நன்மையை பற்றிய அறிவோடு நாம் புலநடக்கத்தை பயில வேண்டி இறைவனுடைய இலக்கணம் தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம் இருந்தாலும் இந்த கருத்துக்களை கொஞ்சம் அதிகமாகவே நாம் சிந்தனை பண்ணுறோம் ஆக இறைவனுக்கு ஆசைகள் இல்லை அதுதான் கருத்து சரி இறைவனுடைய இலக்கணம் ஆசை படிச்சுட்டோம் அப்படிப்பட்ட இறைவனை எப்படி வழிபடுவது ஆக இறைவனுடைய இலக்கணம் இறைவன் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்லக்கூடிய அவா அற்றவன் அப்போ நாமளும் புரிஞ்சுப்போம் நமக்கும் இந்த அவாவானது போய்கொண்டிருக்கிறது இறைவனுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்னா நம்முடைய ஆசைகளை செயல்படுத்தி இன்பத் துன்பங்கள் நுகர்ச்சிகளுக்கு நம்ம ஆளாகிறோம் நம்முடைய ஆசைகளை செயல்படுத்துகிறோம் அந்த ஆசைகளை நம்ம அற செயல்படுத்துறதை விட அறத்துக்கு புறம்பான வழியில் செயல்படுத்துறதுனால நமக்கும் பிறருக்கும் பல துன்பங்களை நாம் உருவாக்கி விட்டு விடுகிறோம் ஆரம்பத்தில் இன்பம் மாதிரி தோன்றினாலும் பிறகு துன்பத்துக்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது சமூகத்தினுடைய நன்மையை நாம் சிந்திப்பதே கிடையாது நம்மை காட்டிலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும் சுயநலத்தை விட பொது நலத்தில் சுயநலம் இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் சுயநலம் மிக அமையும் அதாவது சுயநலம்னு சொன்னால் உடன்பாட்டு முறையிலான சுயநலம் உண்மையிலேயே நான் நன்றாக இருக்க வேண்டுமானால் எல்லோருக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நன்மை செய்வதன் மூலம் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பது உடன்பாட்டு முறையிலான சுயநலம் மற்றவர்கள் துன்பப்பட்டால் என்ன கெட்டுப்போனால் எனக்கு என்ன நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து இன்பம் அடைய முற்பட்டால் உண்மையிலேயே நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது சூழ்நிலைகள் நன்றாக அமையாமல் உறவுகள் நன்றாக அமையாமல் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வளர்க மனித நேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குறளில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து